பதிமூன்று ஒருவர் ஒரு நன்மையை செய்து வந்தால் அவருக்கு அது போன்ற பத்து நன்மைகள் உண்டு கூடுதலாக தருவேன் ஒருவன் தீமையை செய்தால் தீமையின் கூலியும் அது அல்லது அதனை மன்னித்தும் விடுவேன் என்னிடம் ஒரு அடி நெருங்கினால் அவரிடம் நான் ஒரு முழம் நெருங்குவேன் என்னிடம் ஒரு முழம் நெருங்கினால் அவரிடம் நான் இரண்டு முழம் நெருங்குவேன் என்னிடம் அவர் நடந்து வந்தால் அவரிடம் நான் விரைந்தோடி வருவேன் எனக்கு எதையும் இணை வைக்காதவராக பூமி நிரம்ப தவறு செய்தவராக என்னிடம் ஒருவர் வந்தால் அதுபோன்ற அளவுக்கு மன்னிப்புடன் அவரை நான் சந்திப்பேன் முஸ்லிம் கருத்து என் பக்கம் நெருங்குவது என்பது வணக்கத்தின் மூலமாகும் அவனிடம் நான் நெருங்குவது அருள் அவன் வணக்கத்தை அதிகமாக்கினால் நானும் அருள் புரிவதை அதிகமாக்குவேன் என்னிடம் நடந்து வந்தால் என்பது என் வழிபாட்டில் தீவிரம் காட்டுவதாகும் நான் விரைந்து வருவேன் என்பது அவன் மீது அருளை சொரிவேன் என்பதாகும் இதன் மூலம் அவனை அதை அடைந்திட அதிகம் நடக்க விடமாட்டேன் பூமியின் நிரப்பம் என்பது அதை நிரம்ப செய்ய முயற்சிப்பதாகும் அல்லாஹம்